நெய்யடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும் கையடைக்காயம் கழுத்துக்குப் பூனொடு காசிக்கு குண்டலமும் மெய்யட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை மெல்லுயிராக்க வல்ல பையுடை நாகப் பகை கொடியானுக்கு பல்லாண்டு